صلى الله و بارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن شكر لي ولوالديه صدق الله المولان عظيم وقال نبينا عليه الصلاة والسلام வல்லவன் அல்லாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக இந்த உமத்தின் கண்டே தனது வார்த்தை அர்ப்பணித்த முகமது முஸ்தபா ரசூல் அக்ரம் அவர்களின் அன்னாரை பின்தொடர் உண்டாவதாக அல்லாஹின் இறை இல்லமா மசிதிலேயத்துடனும் அவனினாலே அமான கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமா உடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர் கொண்டிருக்கும் அல்லாஹு நல்லே ரேணேசர்களே அல்லாஹு ரபுல் ஐஸத் எதை எதையெல்லாம் ஏவி அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இன்பமான சுவனம் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலக்கி அவைகளை வாழ்க்கையில் இருந்து தவிந்து நடக்காவிட்டால் பயங்கர நரகம் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன் மத்தியில் பல உறவுகளை உருவாக்கியே இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ வைத்திருக்கிறார் அன்பாந்து அல்லாஹு இணைச்சர்களே கணவன் மனைவி என்ற உறவு சகோதரன் சகோதரி என்ற உறவு இவ்வாறு அல்லாஹ் பர உறவுகளை உருவாக்கி இந்த உறவுகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் எம்மை வாழ வைத்திருக்கிறார் அன்பாக அல்லாஹு இன்னலடியார்களே இந்த உறவுகளுக்கு மத்தியில் அநியாயங்களும் இந்த உறவுகளுக்கு மத்தியில் குறைபாடுகளும் இந்த உறவு முறிச்சல்களும் உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினைகளும் சிக்கல்களும் அநியாயங்களும் நடக்கும் பட்சத்திலேதான் அல்லாஹுரபுல் ஈஸத் அந்த மனிதர்கள் உலகில் நலவு செய்கிறார்களா அல்லது கெடுதி செய்கிறார்களா இவர்கள் தீயவர்களா அல்லது நல்லவர்களா என்ற அந்த போர்வைக்குள் அடிப்படைக்குள் அடியார்களே அல்லாஹுரபுல் ஈஸத் கொண்டு சேர்த்துகின்றான் அவ்வாறு நாம் உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் ஆசிரியர் மாணவன் என்ற அந்த சம்பந்தம் இன்று எமது மனிதர்களுக்குள் இருக்கிறது முதலாளி தொழிலாளி என்ற சம்பந்தம் மனிதர்களுக்குள் இருக்கிறது கணவன் மனைவி என்ற சம்பந்தம் இன்று மனிதர்களுக்குள் இருக்கிறது அது சகோதரன் சகோதரி என்ற அந்த உறவு மனிதர்களுக்குள் இருப்பதைப் போன்று அல்லாஹ் உரப்பு மேலால் அது பிள்ளைகள் என்ற இந்த உறவை அல்லாஹு வைத்திருக்கிறார் அடியே உறவுகளில் எல்லாம் உறவு சொந்தங்களில் எல்லாம் மிகப்பெரிய சொந்தம் அநியாயம் செய்வதற்கு நாம் மிக பயப்பட வேண்டியது என்னால் ஏதும் நடந்து விடுமோ என்று நாம் மிக அஞ்ச வேண்டியது பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து என்ற இந்த உறவையும் தான் அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கிறார் இணைச்சர்களே அல்லாஹு எந்த அளவுக்கு இந்த இரு தாராரினுடைய உறவையும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் தெளிவாக வருகிறது அல் இந்த இது தாய்மார்களுடைய பாதத்துக்கு கீழாலே காலுக்கு கீழாலே சுவரம் இருக்கிறது என்று பிள்ளைகளை பார்த்து பெண்ணைகளை பார்த்து இஸ்லாம் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னும் எடுத்து பார்க்க முடியும் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அழகான முறையில் அவர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கொடுத்து அவர்களை திருமணம் விடுத்து வைத்தால் அந்த மனிதனுக்கு சூரம் என்றார்கள் இன்னொரு மனிதர் ஒரு மனிதர் அந்த இடத்தில் பெண் சரி ஒழுங்கான முறையில் ஒழுக்கத்துடன் யார் வளர்த்து அந்த பிள்ளையை திருமணம் செய்து வைக்கிறாரோ அந்த ஆணுக்கு அந்த பெற்றோர்களுக்கு சூடம் கிடைக்கும் என்று ரசூ செல்லூர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார் அல்லாஹி நல்லேரே நேச்சர்களே இந்த பார்க்கின்ற நேரம் பாலத்துக்கு ஒழுக்கமான முறையில் வளர்த்து திருமணம் முடித்து வைத்தால் அங்கே அந்த பிள்ளையின் மூலம் அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது எனவே பூமிக்கு மேலால் பிள்ளைகளுடைய அக்கை சரியாக நிறைவேற்றும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளையின் மூலமாக சொர்க்கம் இந்த பூமிக்கு மேலால் பெற்றோர்களின் அக்கை சரியாக நிறைவேற்றுபவர்களுக்கு அந்த பெற்றோர்களின் மூலம் சொர்க்கம் அந்த நெல்லடியார்களே ரே நேச்சர்களே நாம் நாம் புரிய வேண்டும் எதை என்றால் எமக்கு எமது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது மூன்று இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஐந்து இருக்கலாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் நாம் சோழம் செல்வதற்கான வாயில்கள் தான் இந்த உலகத்தில் அல்லா எமக்கு குழந்தை சாத்தியம் என்று வந்திருக்கிறான் பிள்ளைகளாக வாழும் அந்த பிள்ளை என்று சாராடுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் மிக பெரும் இரு தோனத்தின் கதவுகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அதை ஒரு கதவு என்னுடைய தாய் இன்னொரு கதவு என்னுடைய தந்தை என்னுடைய தாயை வைத்தும் தந்தையை வைத்தும் என்னால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அன்பான அல்லாஹின் நல்லேசர்களே கோடிகள் செலவழிக்க வேண்டும் இலட்சங்கள் செலவழிக்க வேண்டும் மக்கமா நகருக்கு சென்றுராோ செய்த இன்று முஸ்லீம்களில் எத்தனை பேருக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அவ்வாறு வைத்து சொர்க்கு செய்தவருக்கு மாத்திரந்தான் சொர்க்கம் படுத்தவருக்கு மாத்திரந்தான் சொர்க்கம் உம்ரா செய்தவருக்கு மாத்திரந்தான் சொர்க்கம் சஜக்கா செய்தவருக்கு மாத்திரந்தான் சொர்க்கம் என்று சொல்லவில்லை அன்பான் நார்களே நேச்சர்களே எமது குடிசையாக இருந்தாலும் குடிசைக்குள் நாம் வாழ்கிறோமா எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்களா அந்த பெற்றோர்களை வைத்து எம்மால் சுவனத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்களா அந்த பிள்ளைகள் எந்த நிறத்தில் இருக்கலாம் எந்த தரத்தில் இருக்கலாம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளா அந்த பிள்ளைகளை வைத்து எம்மால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அந்த அல்லா விண்ணடியார்களே ரேனைச்சர்களே ஆகவே அல்லாஹ் உறப்பு சொர்க்கத்தை அடையும் வாயுல்களையும் ர்க்கத்தை அடையும் சந்தர்ப்பையும் அல்லாஹ் எமக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறான் எம்முடன் இணைத்து வைத்திருக்கிறான் எம்முடன் வாழ்பவர்களுடன் சொர்க்கத்தை அல்லா வைத்திருக்கிறான் எனது பெற்றோர்களை வைத்து நாம் சொர்க்கத்தை அடைய தகுதியாகிவிட்டோமா எனது தாயை வைத்து நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு தகுந்தவனா எனது தந்தையை வைத்து நாம் சொர்க்கத்தை அடைவதூடியவனாக மாறிவிட்டேனா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார் அல்லாவை நல்ல பெறுகிறேன் அந்த வகையில் பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எமது தாய் தந்தை என்று சொன்னாலும் இந்த இரண்டை வைத்து நாம் பேசினாலும் கலைத்தாலும் நாம் நினைத்தாலும் தவறு கிடையாது அந்த இரு கதவுகள் எம் எம் என்று நாம் வாழும் சந்தர்ப்பத்தில் அந்த இரு கதவுகளும் சிலருக்கு இருக்கலாம் அல்லது ஒன்று மூடப்பட்டு ஒன்று இருக்கலாம் அல்லது இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலருக்கு அந்த இரண்டு கதவுகளுமே மூடப்பட்டிருக்கலாம் அல்லாஹு நல்லடி ஆகலீசர்களே அந்த வகையில் இந்த பூமிக்கு மேலால் பேணப்பட வேண்டிய உறவுகளில் இந்த பூமிக்கு மேலால் பார்க்கப்பட வேண்டிய இணைந்து வாழப்பட வேண்டிய உறவுகளில் மிக முக்கியமான ஒரு உறவுதான் அந்த பெற்றோர்களுடன் பிள்ளைகள் வைக்க வேண்டிய உறவாக இருந்து கொண்டிருக்கிறது பெற்றோரின் பொருத்தத்தில் இருக்கிறது உன்னுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் உன்னை படைத்தவருடைய பொருத்தம் இருக்கிறது உன்னை இந்த ஒரு ஊரில் நீ வாழும் ஊரில் உன்னை தனவந்தர்கள் நல்லவன் என்று சொல்லலாம் அங்கு வாழக்கூடிய பலம் உள்ளவர்கள் நீ நல்லவன் என்று சொல்லலாம் முழு ஊரும் உன்னை புகழலாம் போட்டலாம் ஆனால் பெற்றோர்கள் உன்னை புகழவில்லை பெற்றோர்களுடைய கல்வில இருந்து உனக்கு துவார வரவில்லை பெற்றோர்களுடைய உள்ளத்தை நீ வெல்லவில்லை என்றால் முழு ஊரும் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் ஒரு நீ ரெப்புடைய திருப்தியை நீ அடைந்து கொள்ள மாட்டாய் முழு ஊரும் உன்னை ஏசுகிறது முழு ஊரும் உன்னை ஒதுக்கி இருக்கிறது ஊரிலே உன்னை எதிர்ப்பும் சேர்ப்பது கிடையாது மக்களிடத்தில் உனக்கு கண்ணியம் இல்லை மதிப்பில்லை மரியாதை இல்லை உன்னிடத்தில் பணம் நீ எளியவனாக வாழ்கிறாய் ஒரு கஷ்டவாளியாக வாழ்கிறாய் ஆனால் உனது பெற்றோர்கள் உன்னை பார்த்து என்னுடைய மகனை போன்ற ஒரு மகன் யாருக்கும் கிடைத்திருக்க மாட்டார்கள் அவர் ஒரு தந்தமான மனிதர் நல்லுள்ள உள்ளவன் இரக்க சுபாவம் உள்ளவன் தட்டார்கள் என்று தாய்மார்கள் என்று தந்தை என்று தாய என்று கூட அர்ப்பணிப்பவன் அந்த அளவுக்கு ஒரு நல்லவன் எனது மகன் என்று உனது பெற்றோர்கள் உன்னை பார்த்து சொன்னால் அந்த ஒரு வார்த்தை போதும் முழு ஊரும் உன்னை குறை சொன்னாலும் அந்த அல்லாஹ் நெறடியார்களே ரேசர்களே இந்த அளவுக்கு அல்லாஹு ரபுத அந்த பெற்றோர்களுடைய திருப்தியையும் பொருத்தையும் அவரு பொருத்தடன் இணைத்து வைத்திருக்கிறார் இணைத்தர்களே அல்லாஹு தெளிவாக இந்த பெற்றோர்களுடைய விடத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் சகோதரர்களே இன்று சிலர் நினைக்கலாம் வியாபாரத்தில் நெருக்கடி வருவதற்கு காரணம் வட்டி காரணம் கொலை காரணம் கொள்ளை காரணம் பிழை கிடையாது உண்மையில் அவைகள் எல்லாம் கொடிய பாவங்கள் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் எந்த சமூகம் பெற்றோர்களை அவமதிக்க ஆரம்பிக்குமோ எந்த சமூகத்தில் பெற்றோர்களுக்கு கண்ணியம் கிடையாதோ எந்த சமூகம் தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோகடிக்குமோ அந்த சமூகத்தின் து ஆ ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது அந்த சமூகத்தின் துவார் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாரு அந்த சமூகத்தின் நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அந்த சமூகத்துக்கு அல்லோகுடைய கோபம் இறங்கும் அந்த சமூகத்துக்கு ஒரு நெருக்கடி இறங்கும் இது போன்ற எத்தனையோ எத்தனையோ விதமான பெற்றோர்களை துன்புறுத்துவதன் மூலம் ஒரு சமூகத்துக்கு உண்டாகும் விபரீதத்தை ரசோலுல்லா இசல்லா உலக செல்லும் ீஸ்களில் சொல்லி காட்டினார்கள் அன்பால் அல்லாஹ் நலியார்களே இணைச்சர்களே அந்த வகையில் இன்று பெற்றோர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய ஸ்தானம் அவர்களுடைய இடம் பிள்ளைகளிடத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது அந்த அவர்கள் தன்னுடைய பிள்ளையின் ஆறாவது வயதில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் அந்த பிள்ளையை படிப்புக்காக கல்விக்காக ஆரோபித்தவர்கள் அந்த பிழை கல்வி கற்று ஒரு கல்விமானாக மாறும் தன்னுடைய அறுபதாவது வயதில் அந்த தான் செலவழித்து படிக்க வைத்த அந்த பிள்ளையை பார்த்து கண்ணீர் படிக்கும் நிலை இன்று பெற்றோர்களுக்கு உருவாகிறது அன்பால் அர்வாகு நடிகார்களே இணைத்தல்களே எம்எல்ஏ இஸ்லாமிய சமூகம் எாறு தலையை தூக்கி நிற்க முடியும் எவது இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வாறு வரக்கத்துக்கள் உண்டாக முடியும் எவது இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு அவர்களுடைய பொருளாதாரத்தை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியும் எவது இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு அவர்களுக்கு சோதனை வரும் நேரத்தில் அல்லாஹுடத்தில் வாக்கேற்று உதவிகளை இறக்கிக் கொள்ள முடியும் அன்பால் அல்லாஹு நல்லேசர்களே பெற்றோர்கள் மதித்து அவர்களுடைய இடத்தில் அவர்கள் வைக்கப்படும் ஒரு போதும் அவர்கள் அவர்கள் ஒருபோதும் அந்த சமூகம் தலை தூக்கி நிற்காது அந்த சமூகத்தில் பலம் அந்த சமூகத்துக்கு மற்ற சமூகத்திலிருக்காது என்பதை நாம் ஆணித்தரமாக எமது உள்ளங்களில் பதிய வைத்துக் வேண்டும் அன்பா தல்லாக நெருடியார்களே ரேசர்களே ஒரு தந்தை இருக்கிறார் அவர் ஒரு நாட்டாமை மூட்டைகளை கழுத்தில் வைத்து தூக்கி கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிக்கிறார் இன்னொரு தந்தை இருக்கிறார் அவர் வயல் வெள்ளாமை வெள்ளாமை கூடியவர் சிந்திக்கிறாரு நான் இன்று படிக்காததுனால இந்த வயல்ல வெயில கழுத்துல இந்த மண்வெட்டியை வெச்சு இந்த வெயில்ல நான் கஷ்டப்பட்டு இந்த வயல்ல உழைக்கிற நிலைமை எனக்கு வந்தது நான் படிக்காததுனால நாட்டாம தொழில் செய்தவரு சிந்திக்கிறாரு எனக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது நான் படிக்காதத்தினால இந்த நாட்டாம தொழில் செய்ய வேண்டிய நிலை இந்த சுமைகளை சுமக்க வேண்டிய நிலை எனக்கு வந்திருக்கிறது திரி சாதாரணமாக பாதைகள்ல நின்று அயரோட கூடியவர் வந்த அயரோடவரு நினைக்கிறாரு எனக்கு ஏன் இந்த நிலைமை நான் படிக்காத்தினால இந்த பெற்றோர்கள் முடிவு செய்யறாங்க என்னை போல தெரிவில்ல அயரோடு ஒரு ஆளாக எனது பிள்ளைய நான் ஆக்கூடாது என்ன போல ஒரு நாட்டுமையாக எனது பிள்ளையை நான் ஆக்க கூடாது என்ன போல ஒரு விவசாயியாக பிள்ளையை நான் ஆக்க கூடாது கண்ணியமானவனாக அவன்கை மக்களின் எதிர்பார்ப்பாக அவனுடைய அந்த செயல் மக்களின் ஹிதாயத்தாக மக்களுக்கு ஒரு பலமாக மக்களுக்கு ஒரு நலமாக அமைய வேண்டும் இவ்வளவு ஒரு கண்ணியமான ஆளாக எனது நான் எனது பிள்ளையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கோட அவங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசிக்கிறாங்க ஏந்த பிள்ளைய நான் ஒரு டாக்டர் ஆக ஏண்ட பிள்ளைய நான் ஒரு இன்ஜினியராக ஏந்த பிள்ளைய நான் ஒரு லோயராக அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் சரியாக சாப்பிட்டது கிடையாது அவர்கள் சரியாக கிடையாது பிள்ளைகள் செலவு பல்கலை செலவு இதுக்கான தேவைப்படக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் தனது பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி கொடுத்து இருபது வருடங்கள் இருபத்தி வருடங்கள் உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று கஷ்டப்பட்டு இரவு பகலெண்டு விளங்காமல் கஷ்டப்பட்ட உழைச்சி அந்த பிள்ளைய ஒரு டாக்டர் ஆகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு லோயராகவோ அந்த விவசாயி அந்த மாற்றுகிறார் விட ஆனால் அன்பாண்டு அல்லாமை நலனியாக நேச்சர்களே பிரச்சனை எங்கு தெரியுமா இருக்கிறது நாட்டாமை கஷ்டப்பட்டு தனது மகனை சட்டத்தரணியாக லோயராக மாற்றிவிட்டார் விவசாயி தனது மகனை கஷ்டப்பட்டு டக்டராக மாத்து விட்டார் இப்பொழுது இந்த பட்டத்துடன் ஊருக்கு வருகிறார் வரக்கூடிய நேரத்தில் மனசு குளிரது என்னுடைய மகனப்பா இது நான் நாட்டாமையாக இருந்தாலும் எனது மகன் ஒரு லோவர் நான் விவசாயியாக இருந்தாலும் எனது மகன் ஒரு டக்டர் என்று சொல்ல சமூகத்தில் நாட்டாமை தந்தையும் விவசாயி தந்தையும் பெருமைப்பட்டாலும் அங்கு அவன் வெக்கப்படுகிறான் அதை ஒரு இழிவாக பார்க்கிறான் அதை ஒரு கேளமாக பார்க்கிறான் அந்த அந்த அல்லாஹு நல்லடியார்களே இதுதான் எமது சமூகத்தின் இழிவுக்கும் எமது சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காரணமாக இருக்கிறது அந்த அல்லாஹ் நேரடியார்களே நேச்சர்களே செல்லல்ல செல்லம் இந்த பெற்றோர்களுடைய விடயத்தை சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார்கள் பெரும் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெற்றோர்களை நோவினை செய்வது பெற்றோர்களை துன்புறுத்துவது பெற்றோர்களின் உள்ளத்தை உடைப்பது அவர்களின் கண்களில் கண்ணீரை சிந்த வைப்பது இது பெரும் பாவங்களிலும் மிக பெரும் பாவம் என்று அவர்கள் சொல்லாட்டினார்கள் என்றால் நாம் தினா செய்யலையே நான் வட்டி எடுக்கலையே நாம் யாரையும் ஏமாக்கல்லையே நாம் கொலை செய்யல நாம் கொள்ளையடிக்கல்ல நான் கலாடுக்கல்ல என்று நாங்க எங்கட உள்ள கைய வச்சு சந்தோஷப்பட்டாலும் இதை விடவும் கொடிய பாவம் எமது பொருளாதாரத்தை அளிக்கும் பாவம் எமது விவாதத்தாக இருக்கலாம் அதற்கூட கபூலாக்காத ஒரு பாவம் இருக்கும் என்றால் பெற்றோர்களை துன்புறுத்தும் அந்த பாவம் இதில இருந்து என்ன எத்தனை பேருக்கு உள்ளத்தில் கையை வைத்து சொல்ல முடியும் அலமது இல்லா நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த விடயத்தில் நான் சரி செய்து விட்டேன் பெற்றோர்களுடைய அத்தை சரியாக நான் நிறைவேற்றி விட்டேன் அவர்களுக்கு நான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது அவர்களை நான் முறை பார்த்தது கிடையாது அவர்களை நான் ஏற்றியது கிடையாது அவர்களை நான் திட்டியது கிடையாது அவர்களை நான் புறக்கணித்தது கிடையாது என்று எங்கள் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த தென்பில்லை அந்த அல்லாஹ் நெல்லடியார்களே இணைச்சர்களே பின்னால் செல்வோம் சரித்திரத்தில் சென்று பார்ப்போம் என்னிடம் இருந்த இந்த சமூகத்தை வழிநடத்திய இம்மாம்கள் சமூகத்தை வழிநடத்திய பெரும் தொகைகள் எல்லாம் அவர்கள் தந்தையை இழந்து வெறுமனை ஒரு தாயுடன் வாழ்ந்தவர்கள் அனாதையாக வாழ்ந்தாரு சரியாக பெற்றுக் கொண்டார் ஒரு மதுகவுடைய இமாம் ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் மிகப்பெரிய இமாமாக அந்த இமாம் ஷாபியை அவர்கள் மாறி போனார்கள் ஏன் அஹமதி உன் அம்பல் ரஹிமா அவுல்லா அவர்கள் தன்னுடைய தாயினுடைய பெர்கள் மிக பெரும் அறிவாளியாக மாறினார்கள் அதே போன்று அவர்கள் தன்னுடைய துறை பெற்றுக் கொண்டார்கள் மிக இமாமாக அங்கே மாறி போனார்கள் அங்கே இருந்த வியாபாரிகளாக இருக்கலாம் கல்விமான்களாக இருக்கலாம் வைத்தியர்களாக இருக்கலாம் பலசாலிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இருந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் பெற்றோர் வழிகாட்டலின் ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அல்லாஹின் நல்லேசர்களை ஒரு சில விடயங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் அதற்கு அப்துல்லா அப்பா ரவி அல்லாமன் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அறிவு கடல் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் செய்யதுள் முபசிரின் ஒரு ஆணுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர் அப்பா ரன் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது ஜனாதிபதி அவர்களிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது ஏ அப்துல் அப்பா அல்ல அவர்களே உங்களுக்கு ஜனாதிபதி ஆலோசகராக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று அந்த அப்துல்லாஹிபின் அப்பா ரவி அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட அந்த அப்துல்லாஹிபின் அப்பா அவர்கள் வந்து முதல் முதலாக தன்னுடைய எனது தந்தை ஆகிய அப்பாஸ் அவர்களே எனக்கு இவ்வாறான ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்ன அழைப்பு திருமண அழைப்பு ஒரு விழாவுக்கார் அழைப்பல்ல ஜனாதிபதி ஆலோசகர் அழைப்பு வந்திருக்கிறது இதற்காக நான் செல்லவா அல்லது இதை இந்த பதவியை நான் ஏற்றால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனது நடத்தைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று தனது தந்தையிடம் காலை மடித்து உட்கார்ந்து தந்தையுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டுதான் ஜனாதிபதி ஆலோசகராக கூட அப்துல்லாஹிபின் அப்பா ரதியல்லாக அவர்கள் சென்றார்கள் என்றால் அந்த அப்துல்லாஹிபின் அப்பா சிறதியுமா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது என்ன தெரியுமா நானே பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நானே பெரிய இமாமாக இருந்தாலும் நானே பெரிய அறிவு கடலாக இருந்தாலும் என்னை ஜனாதிபதி அவருடைய ஆலோசகராக அழைத்திருந்தாலும் ஒருபோதும் என்னால் எனது தந்தையை முந்திவிட முடியாது எனது தந்தையை முந்த முடியாது தந்தையின் அனுமதி எனக்கு தேவை தந்தையின் அறிவுறுத்தல் எனக்கு தேவை என்பதை உணர்ந்த அந்த அப்துல்லிமின் அப்பா தலைவனுமா அவர்கள் காலை மடித்து தந்தையுடைய அந்த அறிவுறுத்தலை பெற்றவராகவே ஜனாதிபதி ஆலோசகராக சென்றார்கள் ஆனால் சகோதரர்களே பெரியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு எங்க சமூகங்கள்ல சிலர்கள் தனவந்தர்களாக வாழ்கிறார்கள் வீடுகள் பல மாடிகள் இருக்கலாம் வாகனங்கள் இருக்கிறது அதை பார்த்து சிலர்கள் பெரும் உச்சி விடுகிறார்கள் இவர் தொழிலாளி பெரிய ஒரு தனவந்தர் அவருடைய தந்தை தான் இவர் காரில் போராறு வாராறு இவருடைய பாக்கியம் இவருடைய மகள் பணம் சம்பாதிச்சிருக்கிறார் இவர் கூட இந்த தந்தை கூட இந்த மாடி வீட்டில் வாழ்கிறார் என்று ஊர் உலகம் பார்த்தாலும் மாறிட்டார் மாடி வீடுகள் இருக்கிறது வாகனங்கள் இருக்கிறது இப்பொழுது கந்த மகண்ட வீட்டில அந்த தாய் தந்தை வாழ்கிற நேரம் முழு ஊரும் ஆச்சரியமாக பார்க்கிறது பாக்கிய சாலிகள் இவர்களின் பிள்ளைதான் இந்த தனவந்தர் மாடி வீட்டிலே வாழ்கிறார்கள் வாகனத்திலே செல்கிறார்கள் என்று ஊர் உலகம் பார்த்தாலும் அந்த தந்தையை அழைத்து ஒரு இடத்தில் கார வைத்து அவரிடம் தனிமையில் பேசி அவர் அந்த வீட்டில் ஊர் உலகம் அறிய அந்த தனவந்தரின் தந்தை என்று ஊருக்கு தெரிந்தாலும் அவர் அந்த வீட்டில் தந்தையாக வாழவில்லை வேலைக்காரனாகவே வாழ்கிறார் மரக்கறி வாங்கி வரக்கூடியவர் தனது பிள்ளையின் அந்த மகனை பேரனை பேட்டியே டியூசன் கிளாஸுக்கு சரியாக நேரத்துக்கு கொண்டு போறார் நேரத்துக்கு கொண்டு வரால் இது இரட்டத்திலே அல்ல வேலைக்காரருடைய இடத்திலேதான் இன்று எத்தனையோ தனவந்தர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்தாண்டு சகோதரிகளை பெரியார்களே அந்த அப்துல்லா தன் ஜனாதிபதி ஆலோசகராக போகும் சந்தர்ப்பத்தில் இன்று மகன் தனவந்தராக இருக்கிறார் ஒரு விடயத்தை பற்றி ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் தான் பெரிது அவர்களுடைய நண்பர்களும் எங்கெங்கோ செல்பவர்கள் எல்லாம் உமர்ந்து உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு விடயத்தை பற்றி மகன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் தந்தையுடைய உள்ளத்தில் ஒரு கருத்து வருகிறது தந்தை முன்வைக்கிறார் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும் வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு இந்த வாகனத்தை பத்தி என்ன தெரியும் வீட்டை பத்தி என்ன தெரியும் காணியை பத்தி என்ன தெரியும் என்று மகன் அந்த தந்தையினுடைய முகத்தில் பாயும் நிலைதான் இன்று மது சமூகங்களில் உருவாக இருக்கிறது அந்த அல்லாஹ நல்லது ஆனால் அன்று பெற்றோர்கள் இந்த இடத்தில் வைத்து மதிக்கப்படவில்லை அவரவர்கள் அவரவர்களின் இடத்தில் வைத்து மதிக்கப்பட்டார்கள் அதனாலே அந்த சமூகம் தலையாக நின்று வாழ்ந்தது நேராக நின்று வாழ்ந்தது அவர்களின் வியாபாரத்தில் பறக்கத்திருந்தது ஆயிரம் பறக்கத்திருந்தது அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் மக்களுக்கு பிரயோஜனமாக மாறியது ஆனால் இன்று சமூகத்தில் பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நோயினை செய்யப்படுகிறார்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் நேசர்களே எமது சமூகத்துக்கு பல இன்னல்களும் முசீபத்துகளும் இறங்குகிறது அதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அந்த அல்லாஹின் நல்லடியார்களே நேசர்களே யாருமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தாயை அடக்கம் செய்துவிட்டு கபிரடியில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள் அந்த நேரத்தில் மக்கள் கேட்டார்கள் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஏன் தெரியுமா அழுகிறேன் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்து கண்டு திறந்து வைத்திருந்த ஒரு வாயிலை எனது தாயை மூத்தாக்கி இன்று அல்லாஹ் அந்த வாயிலை மூடிவிட்டான் இனிமேல் நான் இந்த பூமிக்கு மேலால் யாருக்குத்தான் உபகாரம் செய்தாலும் யாருடன் நடந்தாலும் யாருக்கு சஜபா செய்தாலும் யாருக்கு உதவி செய்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்வதை போன்று பெற்றோர்களுடன் நடந்து கொள்வதை போன்ற அந்த நன்மை அந்த பாக்கியம் அந்த பலன் எனக்கு கிடைக்காது என்று அவர்கள் தனது தாயை அடக்கம் செய்துவிட்டு சொன்னார்கள் என்றால் அந்த அல்லாஹ் நல்லடியார்களேசர்களே பெற்றோர்கள் என்பவர்கள் எமக்கு எந்த முக்கியமானவர்கள் எமது வாழ்க்கையில் நாம் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு எந்தளவுக்கு ஒரு முக்கிய அம்சமாக வகிக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அல்லாஹ நல்லடியார்களே நேச்சர்களே படிப்போம் சாதிகளுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் அந்த பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் பெற்றோர்களை எவ்வாறு மதித்தார்கள் தாய்மாரை எவ்வாறு மதித்தார்கள் அவர்கள் அந்த பெற்றோர்களுடன் எந்த அளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து மரணித்தார்கள் அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே நேச்சர்களே தானாகவே அந்த தாய்க்கு உணவை சமைத்து விட்டு அந்த அலிபுன் ஹுசைன் ரஹிம்லா அவர்கள் அந்த தாய் சாப்பிடும் வரைக்கும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த அலீமன் ஹுசைன் ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் இமாம் உஸ்தாத் நீங்கள் தாய்க்கு சமைக்கிறீர்கள் நீங்களாகவே கொடுக்கிறீர்கள் நீங்கள் பணிவிடைய செய்கிறீர்கள் நல்ல காரியம் ஆனால் அந்த தாயுடன் உட்கார்ந்து நீங்கள் ஒன்றாக சாப்பிட்டால் கை கலந்து சாப்பிட்டால் அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் தாயுடன் உட்கார்ந்து சாப்பிடுவது கிடையாது என்று கேட்ட நேரத்தில் அலிபுசை அவர்கள் பதில் சொன்னார்கள் மாணவர்களே நான் என்னுடைய தாயுடன் இருந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டேன் என்றால் எனது தாயும் நானும் ஒரு தட்டை வைத்து ஒரு சகனை வைத்து நாங்கள் சாப்பிடுவோம் அந்த நேரத்தில் எனது தாய் உள்ளத்தினால் அவள் ஒரு பொருளை ஒரு மாமிசத்தை அதன் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று உள்ளத்தால் நினைத்திருப்பாள் ஆனால் அந்த இடத்துக்கு கையை கொண்டு வந்திருக்க மாட்டால் நானும் அதே விடயத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்திருப்பேன் நான் அவசரப்பட்டு அந்த பொருளிலே கையை வைத்து எடுத்து சாப்பிட்டு விட்டேன் என்றால் தாய் சாப்பிட விரும்பிய ஒன்றை தாய்க்கு கொடுவானோ தெரியாதே என்றுதான் நான் தாயுடன் சாப்பிடுவது கிடையாது என்று அந்த அலிபு ஹுசைன் ரஹீமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்றால் அன்பாண்ட அல்லாஹின் நல்லே தாய் பேசவில்லை எனக்கு இது ஆசை என்று சொல்லவில்லை ஆனாலும் அந்த தாயுடைய உள்ளத்தில் வரும் அந்த அளவுக்கு இமாம்கள் மதித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரம் அல்ல சில முஹ்கள் சில இமாம்கள் அதீஷ்களை படித்து கொடுத்து கொண்டிருக்க கூடியவர்கள் மாணவர்களை வைத்து நூத்து கணக்கான மாணவர்களை வைத்து அதீஸ் பாடங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் நடத்தொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய தாய் வந்து அருமை மகனே என்னுடைய அருமை மகனே இந்த இடத்துக்கு சென்று இதை கொண்டு வா ஏதாவது ஒரு அற்ப கேட்பார்கள் அந்த நேரத்தில் அந்த அஜித் அவர்கள் அஜித் அந்த அஜித் திரந்தத்தை அதே இடத்தில் வைத்துவிட்டு உடனடியாக அந்த தாயினுடைய அந்த வேலையை செய்வதற்காக எழுந்து செல்லுவார்கள் என்றால் சகோதரர்களை பெரியார்களே எமது கையில் மொபைல் இருக்கிறது அல்லது அறாம காட்சியை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மெக்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறோம் தாய் அழைக்கிறாள் அடைத்து செல்வதற்காக அழைக்கிறாள் ஏதோ ஒரு தேவைக்காக அழைக்கிற கிடையாது விளையாட்டு இந்த பாவமான காரியங்களை கூட விட்டுட்டு எங்களுக்கு அந்த தாய் தந்தை அழைப்பதற்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது என்பதால் அன்று ஹதீஷ் படித்து கொடுத்து கூட தாயின் அழைப்புக்கு மதிப்பு கொடுத்தார்கள் இதுவே எவது சமூகத்துக்கும் முன்னாள் வாழ்ந்த சமூகத்துக்கும் மத்தியில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பெற்றோர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய கல்வியில் நெருப்பை சுமந்தவர்களாக வாழ்கிறார்கள் கண்ணீராக இருக்கிறது கண்ணீருடன் வாழ்கிறார்கள் நான் எங்கே எனக்கு மோத்து வந்து நானும் சென்றுவிடக் கூடாதா நான் மரணத்துவிடக் கூடாதா நான் மூத்தாகிவிடக் கூடாதா என்ற எண்ணத்தில் எல்லாம் சில பெற்றோர்கள் பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாய்க்கோ தந்தைக்கோ நோய் வருகிறது மகனுக்கு போன் போட்டு தாய் சொல்றா எனக்கு வருத்தமாக இருக்குது மகன் வந்தாரு ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனாரு செனல் பண்ணி காட்டினாரு மறந்து எடுத்துக்கொண்டு வந்தாரு சரி வரதுல இன்னொரு டாக்டர் போனாரு இப்படி கொஞ்சம் காலம் அந்த ஒரு டாக்டர் அல்லது ரெண்டு டாக்டர் இப்படி அந்த தாயை கொண்டு போயிட்டு காட்டுறதுல காலம் கொஞ்சம் கொஞ்சம் செலவாகி விட்டது சகோதரர்கள் பெரியார்களே குணம் சரியாக கிடைக்கல தாய் கோல் பண்றா மகனே எனக்கு இரவில் தூக்கம் போவது கிடையாது சிறுநீர் பிரச்சனை இருக்கிறது வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது நெஞ்சில் பிரச்சனை இருக்கிறது நோய் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது நாம் பல இடங்களில் மறந்து செய்தோம் எனக்கு குணமாகவில்லை என்று அங்கே மகனிடத்தில் சொன்ன நேரத்தில் மகன் ஒரே வார்த்தையில் சொல்கிறான் வயது செல்லும் பொழுது அவ்வாறுதான் இருக்கும் வயசுக்கு செல்லும் பொழுது உடம்பின் நிலை அப்பாறு தான் இருக்கும் நானும் எத்தனை டாக்டர் என்று காட்டு விட்டேன் நானும் எத்தனை நாள் லீவு போட்டுட்டேன் எனக்கும் எவ்வளவு செலவாகி விட்டது என்று சொல்லிவிட்டு வயசுக்கு போற நேரம் பொதுவாக யாருக்கும் அப்படித்தான் என்று பதில் சொல்லிவிட்டு அந்த மகன் போனை வைத்து விடுகிறார் அந்த அந்த சகோதரர்களே பெரியார்களே ஓரிரு வாரங்கள் கழிகிறது மனைவிக்கு ஒரு நோய் வருகிறது மனைவி நோயை கொண்டு போய் காட்டுகிறார் அங்கே சிகிச்சை செய்கிறார் சரிவரவில்லை அர்த்தம் கிடையாது ஒன்றா நாங்க இத பெரிய லெவலில் என்னோட நாட்டுல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் காட்டணும் அப்படி இல்ல வெளிநாடு சென்று இந்த நோய்க்கு நாங்கள் மருத்துவம் செய்யணும் என்ற முடிவுக்கு வந்து தந்த மனைவியுடன் கடல் கடந்து சிகிச்சைக்காக அந்த பிள்ளை அந்த கணவர் செல்கிறார் கவனிப்பது குற்றம் கிடையாது அநியாயம் கவனிப்போம் என்றால் அது எமக்கு நாளை ஒரு நாள் நெருப்பாக மாறும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரிகளை பெரியார்களே இரண்டு டொக்டரிடத்தில் காட்டி மூன்றாவது டொக்டர்ட்ட காற்ற நேரம் செலவச் சொன்ன மகன் அவருடைய சம்பாத்தியத்தில் பிரச்சனையை சொன்ன மகன் தனது மனைவிக்கு பிரச்சனை வார நேரம் கடல் கடந்து கூட மருத்துவம் செய்வதற்கு அவனது உள்ளத்தில் செலவு பெரிதாக வளங்கள்ல அவன தொழிற்சியல் இடத்துல இருந்து லீவ் எடுக்கிறது பெரிசாக வளங்கள்ல பெரியார்களே இவ்வாறான காட்சிகளை எல்லாம் கண்டுகண்டு சில பெற்றோர்கள் உள்ளத்தில் அடக்கி அடக்கி இந்த வேலனையினாலேயே எவ்வளவோ நோய்கள் அவர்களுக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது அன்பாண்டல் சகோதரர்களை பெரியார்களே ஆனால் தீனுல் இஸ்லாம் எமக்கு இவ்வாறான ஒரு போதனையை தரவில்லை தெளிவான போதனையை தந்திருக்கிறது அதில் தபுரா எல்லாம் ஒன்றும் அவர்கள் ஒரு மனிதனை கண்டார்கள் அவருடன் வயது முதிர்ந்த ஒரு மனிதர் இருந்தார் சரியாக நடந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாரு கேட்டார் யாரப்பா இந்த மனிதர் இந்த மனிதருக்கும் உங்களுக்கும் உறவு என்ன என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதர் பதில் சொன்னாரு என்னுடைய தந்தை என்று சொன்னார் சொன்ன நேரத்துல நடந்து கொ கேட்டுவிட்டு அந்த அபு உரை எவ்வளோ நவர்கள் தந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொண்டே சென்றார்கள் அவலிஸ் அமாமகு தந்தை ஒரு சந்தர்ப்பத்தில் நீ அவருக்கு முன்னால் ஒழுக்கமற்ற நிலையில் உட்கார்ந்து விடாதே அமாமகுற நேரம் அவரை தாண்டி நீ வண்ணியம் நிலையில் ஒழுக்கம் இல்லாத நிலையில் அவரை தாண்டி நீ செல்லாது என்றெல்லாம் பல அறிவுறுத்தல்களை சொல்லிவிட்டு சகோதரர்களே பெரியார்களே ஒரு அறிவுறுத்தலை சொன்னார்கள் பெரும் ஒன்று உனது தாயோ அல்லது தந்தையோ வயது முதிர்ந்த நிலையில் இருப்பார்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்பதனால அவர்களுடைய வாயிலிருக்க கூடிய பள்ளிகள் விழுந்திருக்கும் பெற்றோர்கள் என்றால் நீ அவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரா அறக்கா முள்ளுடன் சேர்ந்திருக்கும் இறைச்சியை நீ அவர்கள் காண காண அடிச்சு சாப்பிடாதே ஏன் தெரியுமா உண்ட பெட உ தந்தையிலே வந்துடும் நான் வயதுக்கு சென்று விட்டேனே எனது பள்ளுகள் எல்லாம் விழுந்து விட்டதே நானும் எனது மகனை போன்று இருந்திருந்தால் இதை போன்ற உன்னதமான இறைச்சிகளை எனக்கும் சாப்பிட முடிஞ்சிருக்கேன் சே ஆனால் வயசுக்கு போயிட்டேனே பள்ளுகள் விழுந்து விட்டதே என்று கவலைப்படுவார் உன்னை பார்த்து அதனால் நீ அவ்வாறு சாப்பிட்டு விடாதே என்று இஸ்லாத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் கடிச்சு சாப்பிடும் உணவை கூட அவர்களுக்கு முன்னால் சாப்பிட வேண்டாம் ஏன் தெரியுமா அதை வைத்தும் அவர்களுடைய உள்ளம் உடைந்திடக்கூடும் அதை வைத்தும் அவர்களுடைய உள்ளம் நொந்துவிடக் கூடும் அவர்களுடைய உள்ளத்தை நோகடித்து விடாதே பெரியார்களே இவ்வாறு இஸ்லாம் சொல்லி இன்று பாருங்கள் இன்று சிந்தித்து பாருங்கள் சில வீடுகளில் தனது பேரன் உரிமையுடன் சில பெற்றோர்கள் தனது பேரனை தனது பேட்டியை சந்திக்கிறார்கள் அதை கண்டவுடன் அந்த மகன் என்ன செய்கிறான் அந்த பேரன் பேச்சியினுடைய உன்னாலே வைத்து தனது தாயையும் தந்தையும் ஏற்றும் காட்சிகள் எமது சமூகத்தில் இல்லையா அன்பாந்த சகோதரிகளை பெரியார்களே மனைவியுடன் சேர்ந்து தனது பெற்றோர்களுடன் வாழ முடியாது என்பதற்காக அந்த பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஓரம் தள்ளிவிட்டு அவன் குடும்பமாக மாடி வீடுகளில் வாழும் காட்சிகள் எமது சமூகங்களில் இல்லையா அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே பெற்றோர்கள் தலையிடி பெற்றோர்களால் பிரச்சனை பெற்றோர்களால் சிக்கல் என்பதற்காக பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு நேற்றோ இன்று கையில் கைபிடித்த மனைவி மிக பெரும் மிக பெரும் கை சேதங்கள் சகோதரர்களை பெரியார்களே இன்று எந்த அளவுக்கு பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் என்றால் இன்று அநேகமான இடங்கள்ல பாருங்க சகோதரர்களை பெரியார்களே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் ஒரு கிளி ஒரு பறவை இதற்கு ஒரு ஒரு மாதத்துக்கு கூட்டுல வச்சு அதுக்கு உணவு போடுறாரு அதற்கு தீனி போடுறாரு போட்டதன் பின்னால ஒரு மாதங்கள் ஆனதன் பின்னால அந்த கூட்ட திறந்து விட்டு வீட்டுல சர்வ சாதாரணமாக விட்டு வைத்திருக்கிறார் வீட்டுக்கு வருபவர்கள் எல்லாம் கிளி அழகாக இருக்கின்றனவே இவ்வளவு காலமாக நீங்கள் வளர்த்தீர்களே இது பறந்துவிடுமே என்று சொன்ன போதிலும் அந்த கிளியை வளர்த்தவர் சொல்வார் ஒரு மாதம் வளர்த்திருக்கிறேன் ஒரு நாளும் என்னை விட்டு அந்த கிளி பறந்து விடாதே சகோதரிகளே தெரியார்களே இந்த கிளியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட ஒரு மாதம் வளர்த்த இந்த கிளியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்று எமது பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது தேடி பாருங்கள் சகோதரர்களே வீடுகளை கட்டி கொடுத்திருக்கலாம் கடையை கட்டி கொடுத்திருக்கலாம் இந்த வீடுகளின் கடைகளின் எழுதும் பொழுது இது எனது மகனுக்கு எனது மகனுக்கு என்று ஓரடியாக எழுதுவதற்கு கிடையாது எனக்கு பிற்காலம் எனது மூத்துக்கு பின்னால் இந்த கடை எனது மகனுக்கு எனது மூத்துக்கு பின்னால் இந்த வீடு எனது மகனுக்கு என்று தான் எழுதுகிறார்களே ஒழிய அவர்கள் உடனடியாக ஒரேடியாக தனது பிள்ளைகளுக்கு எழுதுவது கிடையாது ஏன் தெரியுமா நன்றாக தெரியும் இருபது வருஷம் தனது பெண் பிள்ளையை வளர்த்திருந்தாலும் இருபத்தைந்து வருடம் ஆண் பிள்ளையை வளர்த்து தொழிலை கட்டுக் கொடுத்திருந்தாலும் நேற்றென்று கைப்பிடிக்கும் கணவனுடன் சேர்ந்து கொண்டு என்னை தோழ்த்து விடலாம் எனக்கு அநியாயம் செய்து விடலாம் என்ற ஐயம் என்ற பயம் பெற்றோர்களின் உள்ளத்தில் இருக்கிறது ஒரு மாதம் வளர்த்த கிளியின் மீது இருக்கும் நம்பிக்கை கூட இன்றைய பெற்றோர்களுக்கு இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் வளர்த்த பிள்ளைகளின் மீது இல்லாமல் ஆகியிருக்கிறது என்றால் அன்பாந்த சகோதரிகளே பெரியார்களே எமது சமூகம் பெற்றோர்களை விட்டு எந்த அளவு தூரம் விலகி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பவர்கள் மதிக்க தகுந்தவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவ்வாறு பல சோதனைகளை உருவாக்குவார் பல பலாய் முசீபத்தைகளை உருவாக்குவார் எம நாம் எதை தொட்டாலும் எதை பிடித்தாலும் அது தருத்தரியமாகவே அமையும் அவ்வாறு இல்லாவிடே நாளை அல்லாஹ் பிள்ளைகளை வைத்து எை சோதிக்கும் ஒரு நிலை எமக்கு உருவாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய பெற்றோர்களை அவமதிக்கிறது இந்த பாவத்துக்கு நாளை மறுமையில் அல்ல பார்த்து கொள்வான் என்பது ஒரு இருக்க உலகத்திலேயே அவர்களுக்குரிய அந்த தண்டனை கிழக்கே ஆகும் என்பது ஹதீசினுடைய தெளிவான வாக்காக இருக்கிறது இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே பெரியார்களே எத்தனையோ திருநாள்கள் வந்திருக்கும் பெருநாட்கள் வந்திருக்கும் எவ்வளவோ ரமலான்கள் வந்திருக்கும் எனது தந்தையோ தாயையோ பார்த்து அசலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கையை பிடித்து முசாபகா செய்து எத்தனை நாளாகிவிட்டது தாயுடன் சென்று உட்கார்ந்து ஒரு இடத்தில் என்னுடைய தாயே அருமை தாயே உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன வேண்டும் உங்களுக்கு எங்காவது போக வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்டு எவ்வளவு காலமாகிவிட்டது எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம் வாகனம் இருக்கிறது மாசார்லா குடும்பத்துடன் சனி ஞாயிறு தேவையான இடங்கள் எல்லாம் போறோம் ஆக்குறோம் சாப்பிடுறோம் குடிக்கிறோம் எல்லாம் செய்தோம் ஆனால் பெற்றோர்கள் ஒரு அறையில் முடங்கியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகளை பெரியார்களே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஆணித்தரமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன் இன்று எவ்வளவு சமூகத்தில் சிலர் நினைக்கிறார்கள் தொழிலாளியை பணம் கொடுத்து சமாளிப்பதைப் போன்று யாசகம் செய்து பணம் கொடுத்து சமாளிப்பதைப் போன்று என்னை எ துரோகிக்கு பணம் கொடுத்து சமாளிப்பதை போன்று சமூகத்தில் தீங்கிழைப்பவர்களுக்கு பணத்தையும் பொருளையும் காட்டி சமாளிப்பதை போன்று பெற்றோர்களையும் பணத்தை காட்டி சமாளிக்க முடியும் என்பதை யாரும் நினைத்து விடாதீர்கள் இன்று அநேகமானவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா சுபகான் மாஷா அல்ல நான் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் என்ற தாய்க்கு நான் கொடுத்து வருகிறேன் அதனாலதான் அவ மருந்து வாங்குறா அதனாலதான் அவட அந்த தேவைகள் செலவுகள் போகுது என்று ஒரு சிலர் பணத்தை கொடுத்து விட்டு ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்ல இரே நேசர்களே பெர்களுக்கு பணம் கொடுப்பதோ பராசி கொடுப்பதோ மருந்துக்குரிய செலவு கொடுப்பதோ இருக்கக்கூடிய வீட்டின் வாடகையை கொடுப்பதோ இதுல பெரிய கடமை அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று ஆனால் சரிய சிதை தெரியுமா தெ அம்சங்களை செய்யத்தோட நாங்கட பெற்றோர்களுடன் சேர்ந்திருக்கணும் எத்தனையோ சஹாபாக்கள் ஜிஹாதுக்காக வந்த நேரத்தில் அந்த சகாபாக்கள் இடத்தில் நபிசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கலாம் யாரையாவது கூலிக்கு பிடிங்கப்பா கூலிக்கு பிடிச்சு உங்களுடைய தாயிடத்தில் ஹிதுமத்துக்காக வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் ஜிஹாதுக்காக என்று சொல்லவில்லை நீ உன்னுடைய தாயுடன் சென்று அமர்ந்துகொள் உன்னுடைய நீ இருந்துகொள் அபு உரையர் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய நான் நான் இருந்தேன் இவன் சொல்கிறார் நான் இன்மை தேடுவதற்காக ஊரை விட்டு வெளியே செல்லவில்லை என்னுடைய தாய் மூத்தாகும் வரைக்கும் ஏன் தெரியுமா நான் தாயுடைய இதுமத்தில இருந்தேன் ஆக சகோதரர்களே பெரியார்களே ஆள் பிடித்து வேலைக்கு வைப்பதும் காசை செலவுக்கு ஒப்படைப்பதும் இதை செய்துவிட்டு நாம் சாதித்து விட்டோம் நாம் சாதனை படைத்து விட்டோம் என்று நாம் எமது நஞ்சி நஞ்சில் கையடிப்பதை விட நாம் பெற்றோர்களுடன் கலந்திருந்து அவர்களுடன் உட்கார்ந்து அவர்களுடன் சுக செய்தி விசாரிப்பதுதான் மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதர பெரியார்களே ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் நாம் காய்ச்சலினால் தள்ளாடும் பொழுது எமது பெற்றோர்கள் யாரையாவது ஒரு ஆளை கூலிக்கு பிடித்து எம்மிடத்தில் வைத்திருந்தால் எங்களுடைய நிலை எவ்வாறாக மாறி இருக்கும் ஆனால் பெற்றோர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏன் சகோதரர்களே அவர்கள் வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப கூட இன்று சில பிள்ளைகளுக்கு அங்கு வர நேரம் கிடையாது ஆள் வைத்திருக்கிறார்கள் கஷ்டமான நேரம் தாயுடைய உள்ளம் சொல்லுது கடைசி நேரமோ தெரியாதப்பா எந்த மகள முகத்தை பார்க்க சந்தர்ப்பம் இல்லையே எந்த மகன முகத்தை பார்க்க சந்தர்ப்பம் இல்லையே மகனே நான் ஆஸ்பத்திரியில இருக்கிறேன் நான் இந்த வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நோயுடன் இருக்கிறேன் எனது நிலை எவ்வாறோ தெரியாது நீ எப்பொழுது வருவா என்று கேட்டாலும் மாசா அல்லா எல்லா வேலையையும் எல்லா தேவைகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் எதையும் யோசிக்காதீர்கள் என்று எங்கோ இருந்து சப்தமிடும் எம்எில் எத்தனை பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சகோதரிகளை பெரியார்களே எமது தாய்மார்கள் நாம் ஒதுக்கி வைக்கும் சமூகம் அல்ல நாம் ஒதுங்கி போகும் சமூகம் அல்ல மனைவியையும் பிள்ளைகளையும் சொத்து எங்கள் அனைவரிகளுக்கும் எமது பெற்றோர்களின் ஹக்குகளை சரியாக நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தல்வாயாக டாலா ரபி ரஹ்மானே எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக டாலா ரபே ரஹ்மானே எங்கள் அனைவர்களுடைய பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக டாதா ரபே ரஹ்மானே உலகத்தில் வாழ்ற நேரம் யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோயா அந்தந்த உரிமைகளை அந்தந்த கடமைகளை நிறைவேற்றியவர்களாக ஆக்கிருவாயாக யாலா ரபே ரஹ்மானே பெற்றோர்களுடைய ஹிசத்தில் இருக்கும் பாக்கியத்தை தந்துருள்வாயாக யாலா ரபே ரஹ்மானே பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து சிரித்து சுகம் விசாரிக்கும் பாக்கியத்தை தந்தருவாயா பெற்றோர்களுக்கு அடிக்கடி முசாபாகத்தை உருவாக்கி பெற்றோர்களுடைய உள்ளத்தை வென்ற கூட்டத்தில் சேர்த்தல் பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோமடித்து அவர்களுடைய மனதை துங்குறுத்தி அவர்களுடைய ா யா அவர்களுடைய வாவுக்கு ஆளாக்குருவாய் யாருலா யா எமது பெற்றோர்களை எம்மை வைத்து சொற்கத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் சேர்த்தருவாயாக யாழ்லா எம்மை எமது பெற்றோர்களை வைத்து சுவனத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் சேர்த்தருவாயாக யார்லா ரபே ரஹ்மானே எங்கள் அனைவர்களுடைய வியாபாரங்களிலும் பரக்கத்து செய்வாயாக யார்லா எங்களை வியாபாரங்கள்ல பரக்கத்து செய்திருவாயாக யார்ல எங்களது வியாபாரங்கள்ல பொய்ய களவ ஏமாற்றத்தை விட்டும் பாதுகாத்துருவாயாக யாருலா வட்டியுடன் கலக்காமல் நல்ல முறையில் எமது பொருளாதாரங்களை முன்னெடுத்து செல்லும் பாக்கியத்தை தந்துருவாய் குரோதங்கள் விரோதங்கள் பொறாமைகளை இல்லாமல் சந்தோஷமாக சிரித்து சமூகமாக என்னை ஆக்கிருவாயாக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக பாவத்தின் போது எமது உள்ளத்திலே வெறுப்பை உண்டாக்குவாயாக நன்மை உள்ளங்கள் இன்பத்தை உண்டுமான கலவை திறந்து அவர்களை நல்ல முறையில் வழிநடத்தும் பாக்கியத்தை தந்தருவாயாக இந்த மசிதை கபூல் செய்வாயாக இந்த அனைவர்களையும் இந்த இடத்தில் ஒற்றுமையாக வாழ வைத்து அந்நியர்களுடைய ஆதிக்கங்கள் வந்துவிடாமல் பாதுகாத்துருவாயாக எங்கள் அனைவர்களையும் நாளை சுரணத்தில் ஒன்று சேர்த்திருவாயாக நசீபாக்குவாயாக நரகத்தை ஹராமாக்குவாயாக கொடிய நரகத்தை விட்டும் பாதுகாத்துருவாயாக யாரா உலக வாழ்க்கையில் சாதாரண காய்ச்சல் சாதாரண தலைவலிய கூட தாங்க இயலாத ஆட்கள் யாவுலா யாரெல்லாம் அந்த நரக நெருப்பு எங்கள் அதை தாங்க முடியாத அந்த நரக நெருப்பின் உஷ்ணத்தை தாங்க முடியாதயாவுல்லா அந்த வேதனைகளை தாங்க முடியாதயா அதை விட்டு பாதுகாத்துவாய் யாருக்கு நிறைவேற்ற கிருப்பை செய்வாயாக பொருத்தத்துக்குரிய விட்டாலும் அதை உன்னுடைய ஆக்கீடைய பொருத்தத்துக்குரிய விடயங்களை செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் சந்தர்வாய்